ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் உபாகர்மாங்கிற தலைப்பில் வேதத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய சாஸ்திரங்கள் புராணங்கள் இவைகளுடைய தேவை முக்கியத்துவம் இவைகளெல்லாம் பார்த்துன்னு வரும் நாம் படிக்க வேண்டிய படிப்பு எது அப்படின்னா வேதந்தான் ஏன்னா நாம் கூடிய படிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கும் உபயோகப்படணும் மற்றவர்களுக்கும் உபயோகப்படணும் நாம் வாழக்கூடிய ஊருக்கும் உபயோகப்படணும் தேசத்துக்கும் பயன்படணும் அப்படி எந்த படிப்பு இருக்கோ அதுதான் தேவை அதுதான் நாம் படிக்க வேண்டிய படிப்பு அப்படி எது இருக்கு? அப்படின்னா நம்முடைய வேதங்கள் தான் அப்படி இருக்குது அதுதான் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா தனக்குன்னு சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இப்போது பிகாம் படிக்கிறோம் எம்சிஏ படிக்கிறோம் சிஏ படிக்கிறோம் இப்படின்னு ஆரம்பமாகிறது இந்த படிப்புகள்லாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தான் படிக்கிறோம் அப்படின்னு ஆயிடுத்து தனக்குன்னு படிக்கப்படாது தனக்குன்னு சில காரியங்களை செய்துக்கப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆத்மார்த்தம் போஜனம் எஸ்ய ரத்தியர்த்தம் எஸ்ய மைதுனம் விற்த்தியர்த்தம் எஸ் சாதீத்தம் சஜாதி நரகான் பஹூன்னு தனக்குன்னு சமைச்சு சாப்பிடப்படாது தனக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கப்படாது தனக்குன்னு சமைச்ச சாப்பிடப்படாதுன்னா ஒரு சமையல் பண்ணினால் அதை தனக்கு மட்டும் பண்ணிக்கிறது தனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிறது தான் மட்டும் சாப்பிட்றதுன்னு சாப்பிடப்படாது ஒரு தடவை சமைச்சால் இன்னொருத்தர் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும் சாமிக்கு நேவேத்தியமாவது செய்யணும் காக்காக்காவது வைக்கணும் அப்படி இன்னொருத்தருக்கு கொஞ்சம் பயன்படணும் அதற்கப்புறம் நாம் அதை சாப்பிடணும் அத்தியர்த்தம் எஸ்ய மைதுனம் கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் எதுக்கு அப்படின்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படியா அப்படி இல்லை நமக்கு நல்ல ஆரோக்கியமான தர்ம வழியில் நம்முடைய தர்மத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகிற மாதிரி சந்ததிகள் ஏற்படணும் நமக்குன்னு சொன்ன தர்மங்களை செய்யணும் அதற்காக கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணத்தினுடைய சங்கல்பமே அதுதான் தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் ஸ்திரீஜமுத்வகே அப்படின்னு சங்கல்பம் கல்யாணத்தில் தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் தர்மம் நல்ல தர்மமான வழியில் வாழற சந்ததிகளை ஏற் ஏற்படுத்திக்கிறதுக்காகவும் அத்தனை அனுபவிக்கிறதுக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் கல்யாணம் வெறும்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு கல்யாணம் சாஸ்திரம் வித்தியர்த்தம் எஸ் அதே போல் படிக்கிறது எதுக்கு படிக்கிறதுன்னா நாம் சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறது அப்படின்னு படிக்கப்படாது நமக்கும் குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வரணும் அந்த படிப்பு நம் அருகில் உள்ள அத்தனை பேருக்கும் பயன்படணும் நம்முடைய தேசத்துக்கும் பயன்படணும் அப்படி எந்த படிப்பு இருக்கோ அதுதான் படிப்பு அந்த படிப்பைத்தான் நாம் படிக்கணும் நமக்குன்னு படிக்கப்படாது அப்படி இந்த மூணு காரியங்களை யார் தனக்கு மட்டும்னு செய்கிறானோ சயாதி நரக்கான் பகூன் அவன் ரொம்ப நரக்கங்களை அடையிறான் அப்படின்னு திரும்பசாஸ்திரம் சொல்கிறது அதேனாலே தனக்குன்னு படிக்கப்படாது நம்முடைய தேசத்துக்கு பயன்படணும்னு படிக்கணும் அப்படி இருக்குது வேதங்கிறது இன்னும் உள்புகுர்ந்து நாம் பார்த்தோமானால் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது இப்போது நம்முடைய தேசம் இருக்குது நம்முடைய தேசம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லையில் உள்ள இராணுவ வீரர்கள் அவாதான் காரணம் இராணுவத்தில் போய் ஒருத்தன் சேர்ந்து படிக்கிறான் அப்படின்னா எதுக்கு அந்த சலுகைகள்லாம் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு பணம் வருங்கிறதுக்காகவா படிக்கிறான் இல்லை தன்னுடைய சரீரத்தையும் சேர்த்து நம்முடைய தேசத்துக்காக அர்ப்பணம் பண்ணுறான் அப்படி இராணுவத்தில் படித்து நம்முடைய தேசத்தை எல்லையில் போய் நின்று நம்முடைய தேசத்தை காப்பாற்றுறான் ஒவ்வொரு இராணுவ வீரனும் அந்த இராணுவ வீரனுக்கு பலம் கொடுக்கறது எது அப்படின்னா இப்போ நம்முடைய தேசத்துக்கு பலம் நம்முடைய இராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் அந்த இராணுவ வீரர்களுக்கு அந்த ஆயுதங்களுக்கு பலம் எது அப்படின்னா நம்முடைய வேதம்தான் வேதமந்திரங்கள் அதிலிருந்து வரக்கூடிய இந்த சப்தங்கள் இவைகள்லாம் பலம் கொடுக்கறது இராணுவ வீரர்களுக்கு அடுத்த தேசத்துலேருந்து படம் உள்ளே வருது அப்படின்னா இவன் சமயோஜிதமாக வேலை செய்யணும் அங்கே இவனுடைய புத்தி சரியானபடி வேலை செய்யணும் அந்த ஆயுதங்கள் சரியானபடி வேலை செய்யணும் அப்போதான் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க முடியும் அதுபோல தான் இராணுவ வீரர்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியது நம்முடைய வேதம்னு சாஸ்திரங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் சொல்கிறது அதேனால தான் ஒரு தேசத்தில் ஒரு பட்ஜெட்டு போடுறா அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பணம் ஒதுக்கிறது இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவுன்னு ஒதுக்கும் பொழுது இராணுவத்துக்கு பணம் ஒதுக்கும் பொழுது வேதத்துக்கும் சேர்த்து பணம் ஒதுக்கணும் அப்படின்னு மனுஸ்மிருதியில் மனு சொல்கிறார் இராணுவ வீரனுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுறதோ அவ்வளவு பணம் நம்முடைய வேதங்களுக்கு ஒதுக்கப்படணும் நம்முடைய தர்மங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிற அவ்வளவு முக்கியம் இந்த வேதம்கிறது அப்படிப்பட்ட வேதத்தை ஒருத்தன் படிக்கிறான்னா ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும் அதுக்கு கட்டு அதனால தான் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது இந்த கட்டுப்பாடுகளோடு படிக்கணும் ஒரு அணு விஞ்ஞானி ஒருத்தன் படித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான் அப்படின்னா அவன் ரொம்ப ஜாகிரதையாக ஆராய்ச்சி பண்ணணும் அவன் அதில் ஏதாவது முன்ன பின்ன செய்துட்டான்னா அது நம்முடைய தேசத்துக்கே பெரிய நாசமாக போயிடும் தேசத்தை தேசத்தில் வியாதிகள் ஒரேடியாக வந்துடும் கண்ணா பின்னான்னு போயிடும் ஒரு ஆணு ஆராய்ச்சின்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக செய்யணும் அது மாதிரி வேதம் படிக்கிறது வேதம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் கையில் புஸ்தகம் வச்சுட்டவன்லாம் படிக்கிறது அப்படின்னு கிடையாது நம்முடைய வேதம்ங்கிறது அதற்குன்னு ஒரு ஆச்சாரியன் குருன்னு ஒருத்தர் இருக்கணும் அதற்குன்னு ட்ரெஸ்ஸு போட்டுண்டு அந்த குருக்கிட்ட போய் நாம் படிக்கணும் அப்படி வேதத்தை ஒருத்தன் தப்பாக பயன்படுத்தினான்னா அவன்தான் தேச துரோகி அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேலும் அவனும் வீணாக போகிறான் நம்முடைய தேசத்தையும் வீணாக்கிறான் அதீதமியோ வேதம் விமுஞ்சதி எதா நரூண சத்து விேய வியோனி அதிக்சதி அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது யோநிய குருத்தேயம் அனதீத்து சவைமூடோ நம்பாஷிய வேதபாஹ் ரிஜாதி வேதத்தை சரியான முறையில் படிக்கணும் நாம் லௌகிக்கமாக என்ன படிப்பு படிச்சாலும் நாம் படிக்க வேண்டிய படிப்பு வேதம்தான் அப்படி ஒவ்வொரு உபநயனம் பன்னிண்டவன் வேதம் வேதங்கிறத கட்டாயம் படிக்கணும் வேதத்தை படிக்காமல் யோநியற்ற குருத்தேயத்னம் அனதீத்யஸ்ருதிஜகா உபநயனம் பன்னிண்டு ஒருத்தன் வேதத்தையே படிக்காமல் வேறெதோ படிப்பை யார் படிக்கிறானோ சவை மூடஹா அவன்தான் மூடன் மூடன்னு அஷடு அவன்தான் அஷடு நசம்பாஷ்யா அது மாதிரி உள்ளவனோட பேசாத அப்படின்னு விட்டு நம்முடைய தர்மசாஸ்திரம் அவனோடு பேசப்படாது வேதபாஷ்யோ திஜாதிபி வேத பாராயணங்கள் நடக்கிற இடம் வேதம் இருக்கிற இடத்துல அவனை உள்ளேயே விடப்படாது அப்படின்னு சொல்கிறது ஆகையினாலே நாம் படிக்க வேண்டிய படிப்பே நம்முடைய வேதம் தான் அதை கட்டுப்பாடுகளோடு படிக்கணும் அதுக்கு தான் வேதாபியாசம்னு பேர் வேதாபியாசம்னா முறைப்படி வேதத்தை படிக்கணும் சிக வச்சு அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது ஸ்கூலுக்கு நம்முடைய குழந்தையை அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கணும் டை போட்டுக்கணும் அப்படி தலையை நல்லா வாரிக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள்லாம் ஷூ போட்டுக்கணும் அந்த ஷூக்கு முன்னாடி சாக்ஸு இதெல்லாம் போட்டு போகணும்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் தானே கட்டுப்பாடுகள் டிசிப்ளின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வேதத்துக்கும் உண்டு வேதத்துக்கும் கட்டுப்பாடுகள் உண்டு இப்படி வேதம் படிக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் நமக்கு வச்சுருக்காங்க அது என்ன கட்டுப்பாடுகள் எப்படி வேதம் படிக்கணுங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே பார்ப்போம்